வணக்கம் நற்றினையின் ஒருச்சியிலிருந்து அனுப்பதால் தான் உலகம் இயங்குகிறது என்று நம்புதல் வேண்டும் கடவுளை காட்டு என்றால் உடம்புக்குள் உயிரை காட்டு என்று கேளுங்கள் ஆம் உயிர் இருப்பதால் உடம்பு அசைகிறது